ீிாமூர் சுந்திரைபாய சூத்திரம் ஷங்கிரேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாா த்தமேவியமே மேவெக ஓம் நமோ விதையயோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபிய प्रत्यगर्थो ओम। ओम भद्रं ோப்பளவரோம்மமஸ்மி ஓ பங்கேஷ்ணுமே பசியே மாரியைரங்கை வாசி யசேமேவ ஸ்வஸ்திநூஷா விஸ்வவேதாகோ அரிஷ்டநேமிஸ்தினோ பிருகஸ்பதிர் தாத்து ஓம் சாந்திஷாந்தி கைவல்யோபனிஷத்தோட சாரத்தை இப்போ சொல்கிறேன் அதர்வண வேதத்தைச் சேர்ந்த உபனிஷத் இந்த கைவல்யோபனிஷத் இருபத்தஞ்சு மந்திரங்களை உடையதாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷத் கைவல்யம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோம் எதையும் சார்ந்திராத பேரின்பம் அதுதான் கைவல்யம்ங்கிற சொல்லுக்கு பொருள் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கும் அர்த்தம் பார்த்தோம் ஜீவாத்மாவை பரமாத்மாவினிடத்தில் அழைத்து சென்று பரமாத்மாவுக்கும்ிவாத்மாவுக்கும் பேதமில்லை அப்படிங்கிற ஞானத்தை உபதேசம் பண்ணி சம்சாரத்தை துன்பத்தை அடியோட நீக்கிறது அறியாமையையும் அறியாமையினுடைய விளைவையும் அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் உபநியமமாத்மானம் பிரம்மாபாஸ்துவயம் புனந்தவித்யாம் தஜ்ஜஞ்ச தஸ்மாது உபனிஷத் பவேத் அப்படி அர்த்தம் பார்த்தோம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது இந்த சாந்தி பாடத்தில் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற மூணு வகையான விக்னம் விலகுவதற்காகத்தான் மூணு தடவை சாந்திங்கிறத இந்த சாந்திங்கிறத திரும்ப திரும்ப மொத்தம் மூணு தடவை சொல்கிறோம் அதுக்கு காரணம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்லோகங்கள்லாம் வச்சுருக்கேன் துக்கானாம் திரயம் துக்கத்திரயம் தத்து லு த்விதம் மூன்று வகையான இடைஞ்சல் துன்பம் ஆத்யாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம் ஆத்யாத்மிகம்னா என்ன அது ரெண்டு திவிதம் ஆத்யாத்மிகம் த்விதம் ஸ்லோகா ஃபார்ம்ல இல்லை ப்ரோஸ்ஃபார்ம்ல இருக்குது ஸ்லோகா ஃபார்ம்ல புராணங்கள் எங்கேயோ இருக்கு ஆத்தியாத்மிகம் துவிதம் ஷாரீரம் மானசஞ்சரீரத்தில் ஸ்தூல சரீரத்தில் ஏற்படுறது மனசினால ஏற்படுறது ஷரீரத்தினால வர்றது என்னென்னா வாத்த பித்த ஸ்லேஷ்மானாம் வைஷமிய நிமித்தம் உடம்புல இருக்கக்கூடிய வாத்த பித்த கபம் அதுக்கு சமஸ்கிருத்தில் ஸ்லேஷ்மம்னு பேர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய மூன்று பர் திருவள்ளுவர் ஆக கூட இந்த வாதபித்த கபம் வந்து எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் இருக்கும் இது ஆயுர்வேதத்துலேயும் நம்ம பார்க்குறோம் வே சாஸ்திரம் அதை சொல்லுகிறது வாதபித்த ஸ்லேஷ்மானாம் வைஷமிய அது சரீரத்தினால அது வைஷமியம் அந்த வாதபித்த ஸ்லேஷ்மங்களில் மாறுபாடு இருந்ததுன்னா அந்த சமத்துவம் இல்லைன்னு சொன்னால் அதனால் உண்டாகிறது உடம்பில் ஏற்படுற இடஞ்சல் மானசம்னா என்னென்னா நமக்கு இருக்கிற விருப்ப விருப்பு காமக்ரோத லோப மோக பய ஈர்ஷியா விஷாத விஷயாதி விஷயா விசேஷா தரிசன நிபந்தனம் காமக்ரோதம் தெரியும் நமக்கு நமக்கு இருக்கிற ஆசை கோபம் லோபம் இந்த மாதிரி குணங்களெல்லாம் மனசில் இருக்கிற விக்னங்கள் நம்முடைய மனசாந்திக்கு அமைதியாக படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகள் தான் விக்னம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு காமக்ரோத லோபமோக பயம் பயப்படுறது ஈர்ஷியா ஈர்ஷியான்னு சொன்னால் தாங்கிக்கவே முடியல மற்றவங்களுடைய வளர்ச்சியை பெருமையை கொஞ்சம் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் ஈஷியா வேதமே சொல்வது ஈர்ஷியா சூயே புக்ஷாம் மன்யம் கிருத்தா கிருத்தியாஞ்ச தீதிரே அது ஒரு நரக்கமாகவே சொல்லியிருக்கு அசூயா ஈர்ஷியா ஈர்ஷியா அசூயான்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறது நிறைய பேருக்கு அந்த ஈர்ஷியா தெரியாது அசூயான்னா மற்றவங்களுடைய நல்ல குணத்தை கூட மோசமாக பார்க்குற நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணம் இன்னொருத்தனுடைய நல்ல குணத்தையும் மோசமாக பார்க்குற கெட்ட குணத்துக்கு பேர் அசூயா அதனால் அதுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணி யார்டையாவது எதா பண்ணிகிட்டே இருக்கிறது அதுக்கு பேர் ஈர்ஷா அதனுடைய காரியம் அசூயானா பரகுணேஷு தோஷ திருஷ்டிஹி இந்த மாதிரி குணத்தை எல்லாம் வச்சுட்டு படிக்க முடியாது வேதாந்தமெல்லாம் படித்தா ஒன்றும் பிரயோஜனப்படாது ஆக இதெல்லாம் மனசில் இருக்கிற விக்னம் ஆதி இந்த சாந்தி பாடம் சொல்கிற போது உடம்பும் வியாதி இல்லாமல் இருக்கணும் மனசுலையும் இந்த மனோவியாதி இல்லாமல் இருக்கணும் இதுதான் அத்தியாத்மிக விக்னம் துக்கம் அப்புறம் வந்து இது உள்ளுக்குள்ளே இருக்கிற உபாயங்களால் தான் இதை போக்க முடியும் அதாவது நம்முடைய உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி அளவான தூக்கம் இதை வச்சுத்தான் இந்த சரீரத்தில் இருக்கிற விக்னத்தை போக்கிக்க முடியும் அதே மாதிரி சத்குணங்களை சத்சங்கத்திலேருந்து நல்ல குணங்களை வளர்த்தித்தான் இந்த விக்னங்களையும் போக்கிக்க முடியும் சர்வம் ச ஏத்தது ஆந்தர உபாய ஆத்தியாத்மிகம் துக்கம் இது நம்ம எஃபர்ட்டில் இருக்குது செல்ஃப் எஃபர்ட்டை யூஸ் பண்ணினா தான் இந்த விக்னத்தை நீக்கிக்க முடியும் நம்ம படுற கஷ்டத்துக்கு நம்மளுடைய பேடு ஹேபிட்டே காரணம் இன்னொருத்தரை சொல்லி பிரயோஜனம் இல்லை அதுதான் காரணம் அதுக்கு கர்மா காரணம் சொல்லி ஏமாற்றிக்கூடாது என்னோடய கர்மா இப்படி இருக்குது அதனால் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லப்படாது கர்மாவை சேஞ்சு பண்ணுறது நம்மள்ட்ட தான் இருக்குது ஆக முன்னால் ஏதோ தப்பு பண்ணுனால் இன்றைக்கி அனுபவிச்சு தான் சரி பண்ணால் நாளைக்கு சரியாயிடுமே அந்த எண்ணத்தில் பண்ணணும் அதே மாதிரி வெளியில் இருக்கிற துக்கம் ஆதி பௌத்திக துக்கம் ஆதி தெய்வீகம் இது ரெண்டும் பாக்கியம் அது எனது ஆதி பௌத்திகம் என்னதுன்னா மானுஷ பசுபக்ஷி சரீசிருப்ப ஸ்தாவர நிமித்தம் மனிதர்களால் பிற மனிதர்களால் நமக்கு உண்டாகிற இடைஞ்சல் பசு பட்சிகள் பார்த்தோமா இன்றைக்கு அணில் இல்லையா பசு பட்சி இந்த நதி நதி வந்து திடீர்னு வெள்ளமெல்லாம் கூடுறது இது பண்ணுறது சரி ஸ்தாவர நிமித்தம் மரங்களால் வருது இதெல்லாம் சொல்லியிருக்கு ஆதி தெய்வீகம் யக்ஷராட்சச விநாயக கிரக ஆவேச நிபந்தனம் இதாக பேய் பிடிச்சிருது திடீர்னு என் தேவது இந்த மாதிரி இந்த தேவதைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதைத்தான் இங்கே ஆதி தெய்வீகம்னு சொல்லியிருக்கு இதுக்கெல்லாம் மந்திரங்களை ஜபிக்கிறதுனாலேயும் மந்திரங்களை ஜபிக்கிறதுனாலையும் வேறு உபாயங்களையும் அந்த இடஞ்சல் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட போய் இப்போ எங்கேயா பாந்திலாம் ரொம்ப பாட்டு சத்தமெல்லாம் கேட்கும் படிக்கிறபோது அதெல்லாம் கம்மி திடீர்னு இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயா மைக் ஸ்பீக்கரை போட்டுருவான் போய் அங்கே போய் ரெக்குவஸ்ட் பண்ணால் விட முடியும் அதெல்லாம் பாஹிய உபாய சாத்தியம் அதெல்லாம் நீக்கிறதுக்கு பாக்ய உபாயங்களை செய்யணும் இது ஆந்தர உபாயம் பாக்ய உபாயம் எல்லாத்துக்கும் அந்த விக்னத்தை துக்கத்தை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் மூணு சாந்தி அதுதான் சொல்லணும்னு நினச்சேன் இது என்னெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில்ன்னு சொல்லி இன்னும் இதுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது உத்தமமான குரு உத்தமமான சிஷ்யர் அந்த சிஷ்யர் எதை கேட்கணுமோ அதை கேட்குறார் குருக்கிட்ட மோட்சத்துக்கு சாதனமான பிரம்ம வித்தியை அந்த பிரம்ம மகிமையையும் பிரயோஜனத்தையும் சொல்லி கேட்குறார் ஆக குரு சிஷியர்களின் அறிமுகம் பிரம்ம உபதேச பிரார்த்தனா பிரம்ம வித்யா மகிமா பிரம்ம வித்யா பலம் இந்த நாலு விஷயங்களும் முதல் மந்திரத்திலேயே கிடைக்கிறது குரு சிஷ்ய சம்பாதமாகத்தான் இந்த வித்தியையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுல முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த பிரம்ம வித்யை காலங்காலமாக மனித சமூகத்துக்கு பயன் ஆ இந்த பிரம்ம வித்தியனுடைய மகிமே அவரே சொல்கிறார் ஆஸ்வராயன மகர்ஷியே சொல்கிறார் சதா சத் சேவியமானாம் வரிஷ்டாம் நிகூடாம் அப்புறம் பிரயோஜனத்தையும் சொல்கிறார் சர்வ பாப வப்போகனம் பராத்பரம் புருஷப் பிராப்தி பராத்பர புருஷப் பிராப்தி பிரயோஜனத்தையும் சொல்கிறார் பிரம்மதேவரும் உத்தமமான சிஷ்யனுக்கு உடனே பாடம் சொல்லித்தரணும்னு சொல்லி ரெண்டாவது மந்திரத்தில் பிரம்ம வித்யா சாதனம் சொல்லப்படுறது பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவர் பிரம்ம வித்யா சாதனம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அங்கே ஸ்ரத்தாபக்தி தியானங்கிற சப்தங்களுக்கு நாம் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் அப்படின்னு அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்புறம் மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரமும் ஸ்ரவணத்துக்கு சந்யாசம் முக்கியமான அங்கம் சன்னியாசம்னா வைராக்கியம்னு போட்டுக்கணும் வைராக்கியம் விவேக வைராக்கியம் ஸ்ரவணத்துக்கு ரொம்ப முக்கியமான அங்கம் மற்றதுலாம் புத்தி போகப்படாது இதை படிக்கிற போது லௌகிக விஷயத்திலாம் இருபத்தஞ்சி விஷயத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது ஃபுல்லாக முழுக்க முழுக்க கவனமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசத்தோட மகிமையே சொல்கிற சந்யாசத்தோட மகிமையை சொல்லி சந்நியாசத்தை சொல்லுகிறார் சந்நியாசிதிரவண மரண நிதித்தியாசனம் சந்நியாச புத்தியோடு கூடின ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை சொல்கிறார் இந்த நாலாவது மந்திரத்திலையும் கிளீ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த மூணு நாளில் ரெண்டுலேயுமே சந்நியாசம் ஸ்ரவண மரணத்து நிதித்தியாசனத்துக்கு சந்யாசம் பண்ணின்னா ஸ்ரவணத்துக்காகத்தான் சந்நியாசம் பண்ணுறோம் சந்நிய ஸ்ரவணம் குறியாத் சந்நியாசத்தை பற்றி நிறைய நன்றாக தெரிஞ்சு அதாவது லௌகிக்க வைதிக கர்ம சந்நியாசா சாஸ்திரபூர்வமாக லௌகிக வைதிக கர்மங்களை சன்னியாசம் பண்ணிவிட்டு இன்னொரு பாஷையில் சொன்னேன் குவாலிட்டி டைம் ஃபார் வேதாந்தம் பிரம்ம வித்யக்கின்னு அதுக்குன்னு கவனமாக நேரத்தை ஒதுக்கிறது பிறகு அஞ்சாவது மந்திரத்தில் இருந்து வேதா பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டார் நிதித்தியாசனத்தின் மூலமாகவே பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுகிறார் பிரம்மதேவர் உத்தம அதிகாரியாக இருக்கிறதுனால ஸ்ரவணம் மரணத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நேர நிதித்தியாசனத்துக்கு போயிடுறார் நிதித்தியாசனத்துக்கு என்னெல்லாம் விதினா தனியாக இடத்துக்கு போகணும் விவிக்த தேச விவிக்த தேசேச்ச சுகாசனஸ்தகா எல்லாம் சுத்தமாக இருக்கணும் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சரீரம் சுத்தமாக வச்சுக்கணும் முதல்ல துறவு மனப்பான்மையோடு தூய்மையாக இருந்து கொண்டு தனிமையான இடத்துக்கு போய் சரியாக சௌகரியமாக அமர்ந்து கொண்டு உடம்பு கழுத்து தலையெல்லாம் நேராக வைத்து கொண்டு இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி மனசினால் குருவை நமஸ்காரம் பண்ணி ஹிருதயத்தில் அந்த பிரம்ம லக்ஷணங்களெல்லாம் அரிசியாக சொல்லிண்டே வர்றார் விரஜம் விசுத்தம் விஷதம் விசோகம் அச்சிந்தியம் அவ்வியக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் ஆதிமத்யாந்த விஹீனம் ஏக்கம் விபும் சிதானந்தம் அரூபம் அற்புதம் உமாசாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்லோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் பூதயோனிம் சமஸ்தாட்சிம் எல்லாம் லக்ஷணங்கள்லாம் பார்த்தோம் ஆக இதை சொல்கிறதன் மூலமாகவே நிதித்தியாசனத்தில் இப்பேற்பட்ட தத்துவத்தை தியானம் பண்ணு தியானம் பண்ணி பிரயோஜனத்தையும் சொல்லிவிட்டேன் ध्यात्वा मुनिर्गच्छति கச்சதி பூதயோனி ஆக அந்த பிரம்மஸ்வரூபத்தை அவன் அடைகிறான் அப்படி சொல்லி அந்த வஸ்துதான் சமஸ்தேவதைகளாக இருக்கு பிரம்மந்தான் சமஸ்தேவதைகள் என்பது எட்டாவது மந்திரத்தில் சொன்னார் எல்லா காலமாகவும் எல்லா காலம் சமஸ்த காலம் சமஸ்தேசம் சமஸ்து எல்லாம் பிரம்மந்தான் பிரம்ம வெத்திரித்தம் நாஸ்தி இன்னொரு சொன்னார் இந்த பிரம்ம ஜானம் அந்த ஞானத்தை தியானம் பண்ணி மனசில் பதிய வைக்கிறத தவிர நமக்கு மோட்சத்துக்கு வேறு உபாயம் கிடையாது மோக்ஷத்துக்கு வேறு உபாயம் இல்லை நான்தா விமுக்தையே இந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார் விவேகாம சித்தச சுத்தையே கர்ம நது வஸ்தூப லப்தயே அதாவது நம்ம பண்ணக்கூடிய என்ன கர்மமாக இருந்தாலும் சரி அது வாச்சிக்கம் மானசம் காய்கம் எல்லா கர்மங்களும் மனசை சுத்தப்படுத்துமே தவிர அதாவது பிரம்மத்தை அடைய வைக்காது அப்படிங்கிற நத்து வஸ்தூப லப்தயே ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதை சரியாக கவனிக்காதனால்தான் நிறைய ப்ராப்ளம் சித்தச சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தே அதாவது வாச்சிக்கம் கர்ம பகவான் நாம ஜபம் பகவானை தியானம் பண்ணுறது உடம்பால் பூஜை பண்ணுறது சித்தசிய சுத்தையே கர்ம காய்கம் கர்ம வாச்சிக்கம் கர்ம மானசம் கர்ம எல்லாம் சுத் சித்த சுத்திக்கு மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை நீக்கிறதுக்கு தான் விவேக வைராக்கியத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நத்து வஸ்தூபலப்தையே கர்மாவனால பிரம்மத்தை அடைய முடியாது அது எப்படி அப்போ பிரம்மத்தை எப்படி அடையிறதுனா வஸ்து சித்திர் விசாரேன இந்த வஸ்து சித்தி வந்து விசாரத்தினால ஆஹ் பிரம்மனை அடையிறதுங்கிறது விசாரத்தினால் பிரம்ம தத்துவத்தை பற்றின ஆராய்ச்சினால ந கிஞ்சித் கர்ம கோட்டிபி கோடிக்கணக்கான கர்மா பண்ணினாலும் அடைய முடியாது குரு தே கங்கா சாகரகமனம் ரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞானவிஹீன சர்வமத்தேன பஜதி நமுக்திம் ஜென்மசத்தேன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹா பத்தாவது மந்திரம் இதுதான் இதுலேருந்து எல்லாம் பிரம்ம விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கு பத்தாவது மந்திரம் ஆத்ம ஏகத்துவம் பத்தாவது மந்திரம் ஆத்ம ஏகத்துவம் ஒம்பதாவது மந்திரத்தில் சொன்னால் பிரம்மன் காலாத்தீத்தா பிரம்மம் வந்து பிரம்மன் எட்டாவது மந்திரம் பிரம்ம சமஸ்தேவதா ஸ்வரூபம் இந்த ஆறாவது மந்திரமும் ஏழாவது மந்திரத்திலையும் பிரம்மனுடைய நிர்குணஸ்வரூபம் பிரம்மனுடைய நிர்குணஸ்வரூபம் எட்டாவது மந்திரம் பிரம்மன் சகல தேவதா ஸ்வரூபம் ஒன்பதாவது மந்திரம் பிரம்மன் கால அத்தீதம் காலவியாபி சர்வ கால வியாபி கால அத்தீதம் அப்புறம் பத்தாவது மந்திரம் பிரம்ம சர்வாத்மா சர்வாத்மான அர்த்தம் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஆத்ம தத்துவம்னு அர்த்தம் அப்புறம் பதினோராவது மந்திரம் ஓங்காரத்வாரா ஞானாபியாசார மந்திரத்தை கொண்டு ஞானாபியாசம் பண்ணி ப பண்டிதன் பாசத்தை நீக்குகிறான் அப்படி இதெல்லாம் நான் விளக்கி சொல்லலை இப்போது என்ன ஏற்கனவே விளக்கி சொன்னதுனால அப்புறம் என்னது இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணும் பிரம்ம அவஸ்தாத்ரய சாட்சி பிரம்மம் ஜீவரூப்பனாக இருந்துட்டு அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சியாக இருக்கிறது பிரம்மந்தான் ஜீவாத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு சயேவ மாயா பரிமோகிதாத்மா இந்த சயேவங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஆத்மஸ்வரூபமாகிய பிரம்மந்தான் இந்த அவஸ்தாத்ரயங்களை அனுபவிக்கிறது ஆஹா பன்னெண்டு பதிமூணு பதினாலு அவஸ்தாத்ரய சாட்சி ஜீவக பிரம்மைவ அவஸ்தாத்ரயசாட்சி ஜீவஹா பிரம்மைவ அப்புறம் பதினஞ்சாவது மந்திரம் ஜீவஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மந்தான் ஜீவஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மன்தான் ஜகத்காரணம் ஜகத்காரணம் ஜீவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன்தான் ஜகத்காரணமாக இருக்கிறது ஆக இண்டிவிஜுவலுக்கும் டோட்டலுக்கும் ஒரே வஸ்து தான் ஆதாரம் தூய உணர்வு என்று சொல்லப்படுகிற பிரம்மந்தான் ஜகத்துக்கும் காரணம் இந்த ஷரீரத்ரயங்களுக்கும் காரணம் ஷரீரத்ய அவஸ்தாத்ரயத்துக்கும் ஆதாரம் விழிப்பு கனவு உறக்கம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலைகளுக்கும் அதுதான் ஆதாரம் ஜகத்துக்கும் அதுதான் ஆதாரம் ஆகவே என்னென்னா ஜகத்துக்கு ஆதாரமாகவும் சரீரங்களுக்கும் ஜ அவஸ்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வஸ்துதான் சத்யம் அதுதான் நீ நீயே அது அப்படின்னு மகா வாக்கியோபதேசம் பதினாறாவது மந்திரம் எத் பரம் பிரம்ம சர்வாத்மா விஸ்வசியாய தனம் மகத் சூஷ்மாத் சூக்மதரம் நித்தியம் துவமேவ் தொமேவத் அதுவே நீ நீ அதுவே இது ரொம்ப முக்கியம் பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு மந்திரத்திலையும் இதே விஷயந்தான் அவஸ்தாத்ரய சாட்சி பிரம்மன்னு தெரிஞ்சுக்கோ அவஸ்தாஸ்திரேய சாட்சி பிரம்மன்னு தெளிவாக புரிந்துகொள் அப்படிங்கிறது பதினெட்டாவது மந்திரம் எல்லா அவஸ்தைகள்லையும் எல்லா அவஸ்தையும் அதாவது ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா அவஸ்தைகளில் போக்திரு போய போக விலக்ஷண பிரம்ம அஸ்மி அதுதான் போக்திரு போகிய போக விலக்ஷண அஸ்மி இதெல்லாம் என்ன என்னதுக்காக இப்படி திரும்ப சொல்லப்படுறதுன்னு கேட்டால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது என்ன உணர்பவன் உணரப்படுவது இந்த உணர்வு உணர்பவன் உணரப்படுபவை மூணு வச்சுக்கோங்க உணர்வு உணர்வுனா கான்சியன் உணரப்படுபவை எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருந்து சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா இதுக்கெல்லாம் நீதான் ஆதாரம் ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லி உணர்வு மட்டுமே உண்மை சின்மாத்ரோகம் சதா சிவகா இந்த உணர்பவன் உணரப்படுபவை எல்லாம் உண்மையல்ல கனவை போல உண்மையல்ல நனவில் கனவை போல தத்துவ நோக்கில் உண்மையல்ல இப்படி போடணும் நனவில் கனவை போல நனவில் கனவு உண்மையில்லை என்பதை போல நனவில் ஆராய்ச்சியின் கோணத்தில் உண்மை இல்லை நனவு உண்மை இல்லை வகுப்புல சொல்லிருக்கேன் ஜாகிரத அவஸ்தில அவஸ்தைக்கு சத்தியத்துவம் இல்லை ஜாகிரத அவஸ்தையிலும் வேதாந்தம் படிக்கிற போது படிச்சுருக்கிறதுக்கே சத்தியத்து படிச்சுருக்கிறதுக்கே சத்தியத்துவம் கிடையாது இதெல்லாம் ஒரு லீலை மாயா லீலா இது ரொம்ப சத்தியம்னு நினைச்சு இது ஏமாந்து போக வேண்டாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த தொடக்கம் முடிவு இடைபதெல்லாம் ஒரு அதி ஒரு உண்மையில்லாத ஒரு தோற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணும் இதை உண்மையு நம்பி ஏமாந்து போயிடப்படுது உள்ளடக்கி சொன்னது பத்தொன்பதாவது மந்திரம் பத்தொன்பதாவது மந்திரம் எல்லாம் சமஸ்தமும் எங்கிட்ட தான் இருக்குது எங்கிட்ட கற்பிக்கப்பட்டது அகம் சர்வ ஜகத்காரண அஸ்மி இன்னொரு பாஷையில் சொன்னால் கற்பனைகளின் ஆதார இருப்பு நான் கற்பனைகளின் ஆதார இருப்பு நான் இல்லையா இந்த மாயக்கற்பனைகளின் இருப்பாக நான் இருக்கிறேன் விதமான கற்பனைகளும் என்மீது மாயையால் கற்பிக்கப்படுகின்றன ஆகை இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம்னு முதல்லையே சொல்லியிருக்கேன் இந்த பத்தொன்பதாவது மந்திரம் ஆகையினால கடவுளை காரணமாக சொல்லலை நான் தான் ஜகத் காரணம்னு சொல்லியிருக்கு இந்த மந்திரம் மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் ஆக சொனம் மாத்திரம் எங்கிட்ட உண்டாகிறது இல்லை ஜாகிரத வஸ்தையும் என்னிடத்துல தான் கற்பிக்கப்படுறது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷன்னு ஆத்மனி மாயையா பகிரிவோத் பூதம் எதா நித்ரையாங்கிறது எக்ஸாம்பிள் எதா நித்ரையா ஸ்வப்னா பவதி தத்வத் அந்த முதல் தக்ஷாமத்தி ஸ்லோகத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இது மூணும் நிதித்தியாசனம் ம ஆழமான மனசில் ஞானத்தை பதிய வைக்கிறதுக்காக உபதேசம் பண்ணியிருக்கு அணோரணீயான் அகமேவ் மகானஹம் விஸ்வமஹம் விஸ்வமிதம் விசித்திரம் புராதனோகம் புருஷோஹம் ஈஷா ஹிரண்மயோகம் சிவரூபம் அஸ்மி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கடைசியில் உபசம்ஹாரம் இருபத்தி மூணாவது நிறைவுரை இதெல்லாம் கரெக்டாக இந்த இருபது இருபத்தொன்னெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு எல்லாம் ரொம்ப அழகான நிதித்தியாசன மந்திரங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதோட அர்த்தத்தையும் புரிஞ்சுட்டு தியானம் பண்ணலாம் அது எல்லாமே நிதித்தியாசனம்தான் இருந்தாலும் அது அதுக்கு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதை இன்னும் இலாபரேட் பண்ணி திரும்ப திரும்ப மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கு ஆஹா இந்த இருபத்தி மூணாவது மந்திரம் நிறைவுரையாக இப்படி இந்த ஆத்ம தத்துவத்தை புரிந்து பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் பிரம்மவித் பிரம்மைவ பவதி விதித்வா ஏவம் பரமாத்மரூபம் விதித்வா பரமாத்மரூபம் பிரயாத்தி அதான் மெயின் அதில் பரமாத்மரூபம் விதித்வா பரமாத்மரூபம் பிரயாத்தி பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிந்து பரமாத்மஸ்வரூபத்தை அடைகிறான் பரமாத்மஸ்வரூபத்தை அடைதல் என்பது பரமாத்மஸ்வரூபத்தை அறிவதே ஆகும் பரமாத்மஸ்வரூபத்தை அறிவதே பரமாத்மஸ்வரூபத்தை அடைவதாகும் அடைதல் என்பது இங்கு அறிதலேயாகும் இறைவனை அடைதல் என்பது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனாகவே தன்னை உணர்ந்து கொள்வதே இறைவனை அடைவதாகும் இதுதான் ரொம்ப முக்கியம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனாகவே தன்னை அறிந்து கொள்வதே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை அடைவதாகும் உண்மையில் அடைதல் என்று ஒன்று இல்லை சர்வகதமாக இருக்கிற பிரம்மனை அடையிறதெல்லாம் வேணா கோலோக பிருந்தாவனம் போகலாம் கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிற போது இங்கே மாத்திரம் இங்கே இருக்கிற இல்லை பூலோக பிருந்தாவனத்தில் இல்லாமையாக இருக்கான் கிருஷ்ணன் பூலோக பிருந்தாவனம் கோலோக பிருந்தாவனம் ஆகையினால இந்த அந்த கோலோக பிருந்தாவனத்திலேருந்து தான் மகாவிஷ்ணுவே வந்தாருங்கிறான் ஆமாம் தெரியாதா ராதா கிருஷ்ணங்கிட்டருந்து தான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி உற்பத்தி ஆனார் சொல்கிறா வாழலாம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் பெரிய விசாரம் ஆஹா கிருஷ்ணர்கிட்ட இருந்து விஷ்ணு வந்தாரா விஷ்ணு கிருஷ்ணர் ஆனாரா அப்படின்னா அவா தியரி சித்தாந்தம் கிருஷ்ணர்கிட்டருந்து விஷ்ணு வந்தார் ஏதா சண்டைக்கு விஷயம் வேண்டாம் சப்ஜெக்ட்டு வேண்டாம் ஆரம்பித்து வெயின்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கட்டும் அப்புறம் அடுத்தது இருபத்தி நாலாவது மந்திரம் பாப்ப நிவர்த்திக்கு ருத்ர ஜபம் பண்ண வேண்டும் சித்த சுத்திக்கு பிராயஷ்சித்தத்துக்காக ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணுறது ஸ்ரீருத்ர ஜப மஹிமா ஸ்ரீருத்ர ஜபா பிராயஷ்சித்தம் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபந்தம் இருந்தால் ஸ்ரீருத்ர ஜபம் போடலாம் இல்லாட்டி ஸ்ரீருத்ர ஜப்ப பிரயோஜனம் ஸ்ரீருத்ரஜப மஹிமா அப்படிந்தான் அப்புறம் அடுத்தது கடைசியில் உபநிஷத்தினுடைய பூர்த்தி உபநிஷத்தினுடைய பலன் சம்சார நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஞானம் Prayojanam, பிரயோஜனம் கைவல்யம் ஆக கைவல்யோபனிஷத்தினுடைய பிரயோஜனம் என்னென்னா கைவல்யோபனிஷத்தினுடைய பிரயோஜனம் கைவல்ய ஞானம் கைவல்ய ஜானத்தினுடைய பிரயோஜனம் என்னென்னா Kaivalyam. கைவல்யோபிஷத்தினுடைய பிரயோஜனம் கைவல்யானம் கைவல்யானுடைய பிரயோஜனம் கைவல்யம் இப்படி இந்த உபனிஷத் நிறைவு பெறுகிறது ஓம் பதிரங்கிணுயாமை ஸ்வஸ்தினந்திரோ விருத்திரவா ஸ்வஸ்தூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தி நோ அரிஷ்டேமிஸ்தி நோ பிருகஸ்பதிர் தாத்து ஓம் சாந்தி ஷாந்தி திரும்பவும் ஆரம்பித்து முடிக்கணும்னு ஒரு விதி அதனால் திரும்பவும் முதல் மந்திரத்தை படிச்சுட்டு முடிப்போம் ம் பர்ணேய மேவிரம் பிரஸ் வியசேமே தஞ்சாயுந்திரோ வ ம்ா ஆயனவ உபசமத்தோ அதிபகோர சூூாா்சம் வபோஹிய பராம் புருஷம் யாதி விதிரங்குணு மேவிரம் பே ங்கஷவா கும்ம்சி வசேமேவி தஞ்சையுந்திரோஷா விஷவே நோரி நோபஸ்பத்தூ அரி ஓ ஜை hey, தம்பி